இப்படி வெயில் ஆனா வெய்கிறது தெரியாமல் எதுக்கு கண்டதுகள் மட்டும் நீ போய் சாப்பிடுறது இங்கேயே எங்காத்திலயே இருக்கு வேண்டியத குடுக்கணும் நம்ம சொல்லிட்டு பிரேமத்தினால அவனை கட்டி வச்சுட்டான் கட்டி வச்சிரத்தை மட்டும் நினைத்த கூறத்தாழ்வான் ராமாவதாரத்துல கேள்விதான் கேட்டார் இப்ப சுவாமி சாஜா ராமாவதாரத்துல கேள்வி கேட்டார் ஏன் நூறு ஆயிரம் யோஜனை அண்ணன் இருக்கிற இடத்துல நீ வந்து பானத்தை போட்ட இந்த லங்கைக்கு ஏன் போடலு கேட்டேன் போடலாம் அவரே தான் சொல்லணும் ஆச்சாரியால் யாக்கியான காந்தி சுவாமி கேட்ட கேள்விக்கு இவரே பதில் அற்புதமாக அந்த பதிலையும் சொல்லிவிடுகிறார் அற்புதமான பதிலை தெரிவிக்கிறார் என்ன சொல்றார் பாருங்க தச்சிராவினா முதித்த சாட்சுஷ நிர்ஜராணம் பத்னாசிஹந்தம் பகவன் குதஸ்தது कुतस्तति என்ன சொல்ற தெரியுமோ சர்வோகி வசிய விஷயோதி ஆட்சி தாம்பாலை கட்டினார் தாம்பாலை கட்டின சரித்திரத்தை நம்மாழ்வார் கேட்டாரோ இல்லையோ அப்படியே எத்திரம் மற்றொரு கடவண்ண கடவினில் உறவடை ஆப்புண்டது இந்த நினைத்துக்கொண்டு என்ன சொல்றம் அடியுண்டு ஏங்கி அழுது நின்ற நிலை இது என்ன எளிமைன்னு நினைச்சா அப்படியே ஆழ்வார் மோகிச்சு விழுந்துட்டார் இதைவார் என்ன காட்டார் உன்னை உரலோடு கட்டினா என்றால் நீ என்ன பண்ணணும் உனக்கு பிரச்சிரியை எதிர்ப்பு காட்டணுமா என்ன பண்ணிருக்கா அந்த தாயார நீ திருப்பி கட்டிருக்கோகி தனாச்சே தாமணி சன்னிபத்தா கயத்தால கட்டி வச்சுட்டான் அப்ப உனக்கு அந்த கேட்டு என்ன ஆச்சுன்னா இவாளெல்லாம் அப்படியே சாற்றுட நிர்ஜரானா கண்ணும் கண்ணீருமா ஆழ்வார் மோகித்து விழுந்தா உனக்கு முடிஞ்ச பிரதிகிரியை யாரை குறிச்சு பண்ணிருக்கணும் கேட்டாசி பகவன் கட்ட வேண்டிய கீழே யாவோ அவனை பிடிச்சி நம்ம நாலு விசவு வச்சுட்டான் எப்படி சொல்றது திருஷ்டாந்தம் எப்படி சொல்றதுன்னா ஆபீஸ்ல மேனேஜர் இருக்கார் அவர் கீழே ஒரு கிளார்க் வேலை பண்ணிட்டு இருக்கான் இவனுக்கு என்ன மேனேஜர் பிடிச்சி கிளார்க்கு ஏதா வேறைய ஒழுங்காய் செய்யலன்னுட்டு கொடுத்து கண்ணாப்பின்னான்னு திட்டினா பதிலுக்கு மேனேஜரை திட்ட முடியுமா இந்த கிளார்க் என்ன பண்ணான் நேரம் ஆத்துக்கு போய் ஆம்பி ஆள பேசும் ஒரு பாட்டு ஆம்பி ஆள சரி ஆம்பியா என்ன பண்றா பதில் பேச முடியல ஏன் பேச முடியல ஏதாவது ஆபி இதில் டோஸ் வாங்கினர் போல இருக்கு அங்க ஒன்னும் காட்ட முடியல நம்மள என்ன வெயிறார் பாவம் என்ன பண்றதுன்னு அவள் பொறுத்துட்டு போறான் அவ்வளவுதான் அப்படின்னு இதுல இன்னொரு விஷயமும் சொல்லணும் என்ன சொல்லணும்னா சரி மேனேஜர் ஏன் கிளார்க்க வசாருன்னு கேட்டான் ஆத்திர வாங்கிற வசதி ஆபீஸ்ல வந்து கிளார்க்கார் இவர் கிளார்க்கு மேனேஜர் வைக்க முடியல போய் ஆத்திர ஆம்பியாலை பேசுற சர்வதா வச்சிய விஷயத்தி வீரியம் தனக்கு கீழே இருக்கிற இடத்துல காட்டுவா மேல இருக்கிற இடத்துல காமற்ற காட்ட முடியுமா அந்த அவதாரத்துல கண்ணா உனக்கு யசோத மேலே இருக்கிற விழாயிட்டா அவனிடத்துல வீரியத்தை காட்ட முடியல ஆழ்வாரிடத்துல வசியமிழையே ஆழ்வார் உனக்கு கட்டுப்பட்டவர் ஆகினாலும் அவரிடத்துல கொண்டு வந்து உன்னுடைய வீரியத்தை காட்டினாயே என்ன கேள்வியும் காட்டு அழகா பதிலையும் ஆழ்வான் சாதித்திருக்கிறார் ஒரே ஒரு ஸ்லோகத்துக்கு இவ்வளவு அனுபவம் என்னால் ஆழ்வானுடைய அசிமா ஸ்தவம் தான் உண்மையாக அதிமானுஷ்டத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ மனுஷ பாவனைக்கு சேராத உயர்ந்த காரியங்கள் எல்லாம் பண்றான் அதிமானுஷம் மனுஷர்களை காட்சிலும் மேம்பட்ட காரியத்தை பண்ணினதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் செய்யாத தாழ்ந்த காரியத்தையும் செய்யறான் அதுவும் அத்திமானுஷம் தானே மனுஷர்களாலும் அந்த உண்மையாக அத்திமானுஷமான காரியங்களை பண்ணினவர்னா அது கூற தாழ்வாந்தான் அவருக்கே அத்திமானுஷ வைபவம் உண்டு என்ன காரணம்னா அத்திமான காரியம் ஒரு விற்சிகிரந்த பார்த்த பிற்பாடு அப்படியே மனசுல தரிச்சு அது யாரால முடியும் சுவாமி ஜெராக்ஸ் ஜராக்ச வச்சா எல்லாத்தையும் அப்படியே மனசுல அது பதிவை வச்சுடுறது ஆனா ஒரு பேஜை வச்சா அடுத்த பேஜுக்கு போச்சா பழைய பேஜுக்கு போறதுக்கு வேற புது பேஜ் தான் வருது ஆனா அப்படி இல்லையே ஊரத்தாழ்வா என்ன பண்ணினாருன்னா அந்த கிரந்தம் பூர்த்தியாக தம்முடைய நெஞ்சிலே தரித்துக்கொண்டு அப்படிப்பட்டவர் அருள் செய்தது அதிமானுஷ்டோகங்கள் அதிமானுஷ ஸ்தவம் மட்டும் பஞ்ச ஸ்தவமே கூட ரொம்ப விசேஷம் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு நிறுத்தி எனக்கு சொந்த அனுபவம் நான் எம்ஏ வாசிக்கிற காலத்துல எம்ஏ சம்ஸ்கிருதம் தான் வாசிச்சேன் அந்த காலத்துல எங்களுக்கெல்லாம் ஹிஸ்டரி ஆஃப் சான்ஸ்கிரிட்ரேச்சர்னு ஒரு புத்தகம் வச்சிருப்பா அதாவது சம்ஸ்கிருத இலக்கியத்தினுடைய வரலாறு பேரது அதுல யார் யாரை பற்றி சொல்லி வச்சிருக்கா அதுல ஒரு இடம் என்னன்னா இந்த ஸ்தோத்திர கிரந்தங்கள்னு ஒரு பகுதி உண்டு அது யார் யார் பண்ணினார்னா ஆதிசங்கரர் கோவிந்த பஜகோவிந்தம் பண்ணினார் காளிதாசன் ஏதோ ஒரு பண்ணினானா இல்லையான்னு சர்ச்சை அதை பத்தி இதை பத்தி என்னென்னோ ஸ்தோத்திரங்கள் பத்து ஸ்லோகம் இருபது ஸ்லோகம் பண்ணினவனை பத்தி எல்லாம் எழுதி வச்சிருக்கா ஆனால் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஸ்லோகங்கள் அறுவை செய்த கூறத்தாழ்வான பத்தி ஹிஸ்டரி ஆப் லிட்டரேச்சர்ல கிடையவே கிடையாது சாய்ஸ்கிரேச்சர்ல ஒரு வரி கூட எழுதல் ஏன் எழுதல் இத்தனைக்கு எழுதினவர் சாய்ஸ்கிருட்ல ஒரு புஷம் அந்த எழுதினவர்கள் வாசிவார் தான் அவருக்கு கிருஷ்ணசுவாமி ஐயங்காரி பேர் அவர் யாரோத்தர் இந்த நம்ம இப்ப சம்பிரதாயத்தை சேர்ந்தவா யாரும் இல்ல அவர் ரொம்ப சம்ஸ்கிருதத்தில் பெரிய அறிஞர் அவர் எழுதி வச்சிருக்கார் ஒரு வரி கூட எழுதல அப்பவே அடி எனக்கு ரொம்ப குறை வந்து ர்டேஷன் ஒரு நாங்க சின்னதா ஒரு தீசி சப்மிட் பண்ணணும் எழுதி கொடுக்கணும் ஒரு நூறு பக்கத்துல ஒரு தீசி எங்க ப்ரொஃபசர் வந்து காளிதாசனுடைய ஒரு தீசி எனக்கு சொன்னார் எம்ஏ ல இதை எழுத போறது இல்ல நான் நீ என்ன எழுத போறேன் நான் கூலத்தாழ்வான்பே பஞ்சசவத்தை பத்தி எழுத போறேன்னு சொன்னேன் நான் அதை பத்தி நீங்க எல்லாம் சொல்லவே இல்லை நான் எழுத போறேன்னு அவர் சொன்னார் அதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது நீ என்ன கேட்டியான நான் ஒன்னும் உங்களுக்கு உபகாரமே பண்ண முடியாது நீயே சொந்தமா தான் எழுதணும் உனக்கு அதுக்கெல்லாம் டிரான்ஸ்லேஷன் எல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டு அப்ப எம்ஏ டெசர்டேஷன்ல கூரத்தாழ்வாத பத்தி ஒரு புஸ்தகம் எழுதினேன் அது ஆங்கிலத்தில் எழுதினா அதையும் கூட புத்தகமாக வெளியிட போறேன் அது என்ன வெளியில வரல எதுக்கு சொல்றேன்னா பெரிய மகாநவர் ஆனா நிறைய பேர் அத பத்தி வெளியில சொல்லாதே விட்டுவிட்டார் காரணம் என்னன்னா அவ்வளவு நைச்சியம் பாவித்து அந்த ஆழ்வான இங்கேயும் அவர் பறந்த ஊர் கூட பாருங்களேன் எந்த இவ்வளவு கஷ்டப்பட்டு வர வேண்டிய ஊராத்தான் எங்க ஒதுக்குற காரணம் என்னன்னா ஆழ்வான் அப்படிப்பட்ட அந்த தன்மை உடையவர் சுவாமி காஞ்சி சுவாமி திருவடிகளாக ஆழ்வானே நிரூபணம் பண்ணி வியாக்கியானம் பண்ணி காட்டியிருக்க ஸ்ரீவத்ஷ சின்ன சரணம் எதிராஜமியுடையன்னு ஒரு பாடம் அத்ராட்டிருக்க ஸ்ரீவத்ஷ சின்ன சரணம் என்றுதான் புலவோகஞ்சி பண்ணின வியாக்கியானம் எதிராஜ வம்சத்தில அதுக்கு என்ன அர்த்தம்னா ஸ்ரீவத்சின்ன சரணம் என்னால் கூரத்தாழ்வானுக்கு அடைக்கலமாக இருக்கிற எம்பெருமானார் அவரை நான் வணங்குகிறேன் வியாக்கியானம் பண்ணினார் காஞ்சிசுவாமி என்ன சரணம் சரணம் தான் என்னன்னா எம்பெருமானாருடைய திருவடி கூரத்தாழ்வானை திருவடிகளாக உடைய எம்பெருமானாரை வணங்குகிறேன் என்ன ஸ்ரீவத்ஷ சின்னஹா ஏவ யசரணும் சின்ன சரணம் என்ன அப்படி ஒரு அர்த்தம் பகுபிரிக சமாத்துல வச்சு அர்த்தம் பண்ணின அப்ப சின்ன வயசு அடியுற காட்டன் காஞ்சிசாமி கே ஐத்திராஜ்யான்னு இருக்காழ் ஐத்தராஜசியா திருவடி அது திருவடி பாதுக்கே உள்ள இருக்கிற திருவடிடாது என்ன காஞ்சி சாதிப்பர் அப்படி எம்பருமானாருடைய திருவடி ஏன் பாதுகையாவே ஏன் பாதுகையா இருந்தா ஸ்ரீ வைஷ்ணவ சிவபூஷா எல்லாருடைய தலையிலயும் ஏரி உட்காரண அதுக்கு கூறத்தாழ்வான் இசையவே மாட்டாரும் இன்னொருத்தருடைய தலையில போய் ஆனா ஒருத்தருக்கு பெருமை சொல்றதுக்கா இன்னொரு படுத நம்பி ஆழ்வானை மாண்டாரையும் இருக்காழ் பெருமை குறவானா என்னன்னா இன்னொருத்தருடைய தலைமையில போய் நான் உட்காரணும்னா கூட அதுக்கு எங்க ஆழ்வான் இசை வரும் மாட்டாரோன்னு அவருடைய திருவடியா வச்சு பாதுகையா முதலி ஆண்டான் வச்சு அவரை கொண்டுதான் ஊரையெல்லாம் திருத்தினார் இப்படி எல்லாம் சிதாபிஷேகம் சுவாமி போன்ற மகான்கள் அற்புதமான அர்த்தங்களை எல்லாம் காட்டியிருக்கிறார்கள் ரொம்ப அவகாசம் ஆயிடுச்சு கொஞ்சம் அதிகம் அவகாசம் கூட எடுத்துட்டு இருப்பேன் இருந்தாலும் ஆழ்வானுடைய வைபவத்தை எத்தனை நாள் கேட்டாலும் பசி கூட மறந்துவிடும் நினைக்கிறேன் இப்ப எல்லாருக்கும் பசு மறந்து இருக்கலாம் அதிகப்படியான வார்த்தை சொன்னதுக்கு சமித்தரோட வேணும் முக்கியமாக சுவாமியினுடைய திருவிடி வார்த்தை இந்த அர்த்த விஷேகங்களை எல்லாம் விண்ணப்பிக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த அந்த சபையா நல்லா பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு காய்கறிங்களை பண்ணிட்டு இருக்கா இத்தனை பேர் இன்னைக்கு நாம் யாருக்கு நன்றி செலுத்தணும் ஆயிரம் நயன வேண்டும் நம்பிய நங்கையானந்தோறும் புரிஷருக்கும் அன்னதேயாம எல்லாரும் ராமனையும் லட்சுமணனையும் கொண்டாடி இருந்தாலும் அப்ப சில பேர் சொன்னாலும் இல்ல இல்ல இம்பர் இந்நகரில் தந்த முனிவனை இறஞ்சும் என்பார் இப்ப ரெண்டு பேரையும் கொண்டு வந்த விஸ்வாமித்திரன் அவரை விட்டுட்டீங்களே அவரை என்ன எல்லாரும் கொண்டாடணும் ராமரை கொண்டாடி என்ன பிரயோஜனம் சீதையை கொண்டாடி என்ன பிரயோஜனம் விஸ்வாமித்திர கொண்டாடுங்க சொன்னாலும் இந்த மாதிரி உண்மையாக அத்தனை பேரும் இந்த ஊர்ல கொண்டு வந்து சேர்த்திருக்கா ஏதோ இங்க இருக்கிற சௌகரியத்துல இவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் நிஜமாவே இவா பண்ணுவாங்க நான் கூட எதிர்பார்க்கல ராப்பகலா தூக்கம் இல்லாத ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாசமாகவாது இருக்கும் எத்தனை விஷயம் இந்த எல்லாம் கீதாச்சாரியன் பத்திரிகையில வந்த சித்திரங்களை இங்க வைபவன் தெரிவிக்கிறதுக்காக விஷயம் வச்சிருக்கா சுவாமி திருக்கையால திறந்தார் அந்த வெறும பத்திரிக்கையில வந்தது நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டேனே தவிர்க்க மறுபடியும் பண்றதுக்கு ஆறு பேச அவளும் சரி இவாளும் சரி சாப்பகலா தூங்காத உட்காண்டு இந்த சித்திரத்தை எல்லாம் சரியா பண்ணி அவ்வளவு தூரம் கொண்டு வந்து பண்ணினான் இவன் நம்ம கே ரங்கராஜன் கேவி கண்ணன் ரெண்டு பேர் அவ முக்கியமான மனசா நிறைய பேர் இந்த காரியத்தை பண்ணியிருக்கா இருந்தாலும் அவளுக்கு தனிப்பட்ட முறையில நீங்கள் எல்லாரும் மங்களாசாசனம் பண்ணணும்னு உங்களுடைய திருவடி வாரத்தில் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த சபையா அத்தனை பேருக்கும் உங்களுடைய மங்களாசாசனம் போகணும் ஆழ்வான ஒரே ஒரு தடவை சேமித்தாராம் ஆரோ ஒரு பௌத்த மதத்துக்கு போயிட்டோம் எல்லாம் சரித்திரத்தில் இருந்து பார்த்துக்கிட்டோம் உடனே அவன் வைட்டுவனா தெரிஞ்சுவிட்டான்னு சொல்றான் அப்படி இவன் ஆழ்வானுடைய கட்டாட்சி அவன் மேலப்பட்டது அவன் போய் ஆழ்வான இடத்துல போய் நிக்கல ஆனால் அப்படி இருக்கிற பொழுதே அவ நல்ல ஞானம் கிடைக்கும் என்னால் ஒவ்வொரு மாசமும் பொருக்கேவிக்க விசேஷமான பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை பேருக்கு கிருத்திகளை தெரிவித்து அப்படியே அமைகிறேன் மங்களம் சர்ந்திருங்கடே எமர் மாலியோகை அனந்தர மங்களமீந்திரா மகாத்மே ஸ்ரீரங்கவூத்தியீர்மீமந்தரமுனாஜவங்கவரையா